सदाशिवस शंकराचार्य मध्यमा अस्मदाचार्यपर्यता वंदे गुरपरंपरा ओ आप्याय मा वावत மண்ட உபத்தபுமேதி உபநிஷத்து பாடசாலையில் மாணவர்கள் பலவிதமான மாணவர்கள் பல இடத்திலிருந்து ஒரு குரூப் போயிடுச்சு கொஞ்சம் பேர் அப்படியே தங்கிட்டாங்க முடியல அதனால குரு ஆனவர் உபாசனம் பண்ணி உபாசனை பண்ணும் போது உனக்கு இன்னும் போது புரியும் அப்படி சொல்லி உபாசியம் சொல்லி முடிச்சாரு கிட்டத்தட்ட எல்லாருமே க்ளோஸ் பண்ணி கிளாஸ் வந்து போயிட்டாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் மத்தம் எழுந்துருச்சு பிளீஸ் டீச் மீ உபதேசம் உபனிஷத்து எனக்கு அப்படின்னு சொல்ற ஐயா குரு எனக்கு உபனிஷத்தை டீச் பண்ணு இதுவரை என்ன டீச் பண்ண நினைச்சிருக்கேன் அப்படிலாம் இவர் வந்து ஒன்னும் சொல்லல போ குரு உபநிஷதம் புருகி அதனால ஏ குரு எனக்கு உபனிஷத்தை பிரம்ம வித்யாவை நீங்கள் எனக்கு புருகி உபதேசங்கள் அப்படி கேட்கிறான் நடுவில் எழுந்திருச்சு ஒரு மாணவன் ஓகே கேட்ட உடனே நீ வீட்லயே நாலு தடவை நாலு தடவை ரெண்டு தடவை கேட்டா போறோம் சொன்னதையே திருப்பி கேட்டேன்னு வச்சுக்கோ வரது கோபம் ஒரு பாரு டீச்சருக்கும் இன்னும் வேகமா வரும் கோபம் எஸ்பெஷலி ஸ்கூல் டீச்சர்களை அது பசங்களை அடிக்கலாம் என்ன மிரட்டலாம் அது காலேஜில் பண்ண முடியாது அப்படி மூஞ்சு வச்சுன்னு படிக்கலாம் அவ்வளவுதான் அவ வரமாட்டா அவ்வளவுதான் இந்த பிரம்ம வித்யா டீச்சர்களை என்ன பண்ணினாலும் ஸ்மைல் பண்ணுவார் பிரம்ம வித்யா டீச்சர் பிரகசன்னேவ பாரத அவன் இப்படி தத்து பித்துன்னு வலைக்கான் அர்ஜுன அவனுக்காக ஸ்தாபயத்தை கிருஷ்ணா ஸ்தாப்பயத்தை ரத்தத்தை கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்து கிருஷ்ணா என்ன பண்ணாரு எஸ் சார் என்னைய வேலை வாங்கிறேனி நிறுத்தம் பாரு எங்க நிறுத்தம் பாரு சொல்லி அவனுக்கு தெரியாது அர்ஜுனுக்கு தெரியாது விஷயம் பிரே இருந்தா டீச்சருக்கு தான் தெரியும் ஸ்டூடெண்டை பத்தி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சரை தெரியாது நீ என்ன பிரயத்தனம் பண்ணாலும் டீச்சரை தெரியாது டீச்சருக்குன்னு சில ஏரியா சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால கொண்டு போய் நிறுத்தினான் நிறுத்தினா யாரு பக்கத்துல போய் நிறுத்தினா தாத்தா துரோணாச்சாரியரும் இந்த பக்கம் பீஷ்மாச்சாரியரும் பகுதி நிறுத்தினான் ஓல் குளோஸ் அப்செட் ஆயிட்டான் மூட அப்புறம் அவன் பேசறான் பாருங்க பேசின பேச்சிருக்க கொஞ்சம் நஞ்சோம் நீங்க அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்க அந்த இடத்துல மீதெல்லாம் விட்டுட்டு அர்ஜுன் பேசுறது மாத்திரம் எடுத்துன்னா நல்லா தான் சொல்றான் கரெக்டா நம்மளே சொல்ற அப்படி இருக்கும் குல தர்மம் போயிடும் ஸ்திரீ தர்மம் போயிடும் நமக்கு என்னத்துக்கு எவ்வளவு வருஷம் இருக்க போறான் ஆள போறான் அவன் தான் புழைச்சுட்டு என்ன இருந்தாலும் நம்ம கசின் தான சொல்றான் அது மாத்திரம் இல்ல கிருஷ்ணா உனக்கு தெரியாது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு கூட கிருஷ்ணாவுக்கு அர்ஜுன் அதனால உனக்கு விஷயம் தெரியாது கிருஷ்ணா இப்படி நம்ம பண்ண அதர்மம் அவன் தான் அக்கிரமம் பண்றான்னு நம்ம வேணும்னதுக்கு அதர்மம் இதெல்லாம் நம்ம ஊர்ல இன்னும் அரசியல்வாதி சொல்றான் பெரிய பெரிய ஆள் இன்னைக்கு இருக்க அரசியல்வாத முடிஞ்சு போச்சு அது முன்னாடி சுதந்திர பாரத்துல முன்னாடி இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் அதே அர்ஜுன் மாதிரி பேசினாங்க மகாத்மாக்கெல்லாம் அதனால அப்ப கூட கிருஷ்ணா பிரகசன் நிவபாரத அந்த சிரிப்புக்கு பல அர்த்தம் இருக்கிறது நீ புரிஞ்சுன்னா ஓகே அவன் சிரிக்கிறான் அந்த சிரிப்புக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கிறது பிரசன்னமா இருக்கிறது பிரசன்னமா இருக்கான் அத போல இங்க டீச்சர் வந்து ஆன்சைட்டி எரிச்சல் இரிட்டேஷன் உன்னை தர்ப்புள்ள போட்டுதான் பொசுக்கணும் உன் வாயில எத்தனை சொன்னாலும் வளங்காது உட்காருது சொல்லித்தரேன் இவர் அஸ்து முதல்ல ஒன்னும் விளங்காதுன்னு அப்புறம் என்ன சொன்ன ஒன்னும் புரியாது புரியுதுதா அதனால டீச்சரோட இந்துசியாஸ்டிக்கு என்னன்னா இந்த விஷயத்தை எப்படியாவது அவனுக்கு போயிடணும்ன்றதான் சாஸ்திரம் வந்து ட்ரை பண்றது புரியுதுதா அதனால தே உபனிஷத் உக்தாகா தே உபனிஷத் உக்தாக உனக்கு தான் இந்த தாமர பக்கத்தில் சொன்னேன்னு திருப்பி வந்து உபனிஷத்துன்னு கேட்குறீங்க இப்ப வேற இந்த சூரிய கிரகணம் வேற வர போறது அந்த நேரத்தில் திருப்பி நான் உபனிஷத்து சொல்லுங்க சொன்னு முடிக்கிறத பாப்பத பாப்பா உக்காரு அடுத்த உபனிஷத்து போலாம் அதனால ஏற்கனவே சொல்லிட்டப்ப ஆத்திரப்படாம சொல்றாரு பிராமீம் வா உபனிஷத்தம் அப்புறம இங்க பாரு பிரம்ம விஷயத்தை பிரம்ம வித்தியை ஏற்கனவே நாங்க விளக்கி விட்டோம் அப்படி சொல்றாரு அப்ரூம உபநிஷத்து குரு எவ்வளவு பொலையிட்டு பாருங்க ஏற்கனவே என்னுடைய எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் என்ன சொன்னாரோ அதை உனக்கு கூறுகிறேன் உங்களுக்கு கூறுகிறோம் அப்படி சொன்னாங்க பன்மையில சொல்றது பாருங்க அங்கே பன்மையில தான் வந்தது அழகா இருக்கிறது அதனால உபநிஷத்து சொன்னாலே சீக்ரெட் பேர் ரகசியம் உபநிஷத்துக்கு இன்னொரு பேரு ரகசியம் ரகசியம் என்ன அர்த்தம்னா ரகசியம் அர்த்தம் எப்படி தெரியுறது சிதம்பர ரகசியம் ஆரத்தை எடுத்தான் பக்தி பிழம்ப ஒரு சாமி கும்பிடும் போது நான் வெயிட் பண்ணேன் சாமி கும்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணேன் கும்பிட்டுல இப்ப சொல்லு அவனுக்கு வந்ததும் ஆத்திரம் அவர் தான் ரகசியம் சொன்னார் ரகசியம் nee பல வருஷம் கேட்டாலும் ரகசியமா இருக்கும் ஏற்கனவே கூறியாகிவிட்டது தெரியல புரியல அவளுக்கு முளைக்கல அவன் வந்து போன ஜென்மத்தில் ஏதாவது இந்த மாதிரி கிளாஸ்ல உட்காந்து முட்டியை தேய்ச்சிட்டு கஷ்டப்பட்டு இருப்பான் இருந்தாலும் பல ஜென்மாந்திரத்தினுடைய பயிற்சி பண்ணி இந்த ஜென்மத்தில் டக்குன்னு போயிட்டு இருப்பான் அவளவுதான் இதுல விசேஷம் ஒண்ணுமே கிடையாது உன் மனசு ரெடி பார் மைண்ட் இன்னும் ரெடி ஆகல அதற்காக நீ என்ன பண்ணணும்னா இந்த ஜென்மத்திலயோ இல்ல வரக்கூடிய ஜென்மத்திலயோ எத்தனை ஜென்மத்திலயோ இது செஞ்சாத்தான் ரிப்போர்ட் ஆகும் சரியாகும் இதை விட்டுட்டு நான் போயிடுவது முடிவே முடியாது இது ஒரே பாதை தான் இருக்கிறது இன்னொரு பாதை கிடையாது அதனால நீ என்ன பண்ண உனக்கு நீ இவ்வளவு தூரத்து கேட்கறதுனால நல்ல பயணம் இருக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து சொல்றேன் அதையாவது பாலோ பண்ண முடியுமான்னு பாரு ஏன்னா முதல் ரெண்டு அத்தியாயம் வந்து உத்தம அதிகாரிகளுக்கு சொல்லியாச்சு இந்த மூணாவது நாலாவது இது வரைக்கும் உள்ளதெல்லாம் மத்திய அதிகாரிக்கு சொல்லியாச்சு இப்ப உன்னுடைய கேஸ் என்ன ஆயிருக்கிறது உபாசனை பண்ண முடியலன்னு சொல்ற உபாசனை பண்றதுக்கான அவகாசம் இல்லைன்னு சொல்ற அது போய் உட்கார முடியல தியானம் பண்ண முடியல நீங்க ஒரு நாள் லீவ் போட்டு எப்படி இருக்கும் ஒரு மூணு நாள் கதவை அடைச்சுன்னு வீட்டுக்குள்ள இருந்து பாருங்க என்ன ஆகும் எஸ்கேப் ஆயிடுவோம் ஏதாவது கதவை தொடர்ந்து மேல தொடர்ந்து ஏதாவது வந்துருவான் அதனால உட்காரத்தான் முடியாது வெரி டிபிகல்ட் ஏரியா அப்படியே உட்கார்ந்தாலும் உடம்பு ஷேக் ஆயிண்டே இருக்கும் ஓகே தலை குனிஞ்சிருக்கும் ஓகே ஒரு சைஸா இருக்கும் அந்த சவுத்துக்கிட்ட போயிருக்கும் அப்படியே மெடிடேஷன் என்ன பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணேன் சும்மா அப்ப தல ஆடுறத ஏ பகவான் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் இதெல்லாம் அஸ்பன் வாய்ப்புக்குள்ள நடக்கிறது அந்த அம்மா கூப்பிட்டு இது மாதிரி அரை மணி நேரம் அவர் சும்மா இருக்காரு அந்த சக்தி உனக்கு இல்லன்னு வச்சுக்கோ நீ கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இப்படி தூங்குறார இது பண்ற முயற்சி பண்றாரு இன்னும் உனக்கு அந்த லட்சணம் இன்னும் வரவே இல்லையே நீ ட்ரை பண்ணிப்பாரு ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த மைண்ட ரொம்ப அக்ரவிட்டா இருக்கிறது நமக்கு மேலையும் எகிரி குதிச்சு இருக்கிறது அதனால அது வந்து காமாறதுக்கு அடுத்த சாதனை சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு எட்டுல சொல்றார் ரெண்டு டைப் ஆஃப் சாதனை இங்க சொல்றார் தஸ் தப்போ தமகாம் கர்மேதி பிரதிஷ்டாம் சயன தபோத்தமாக கமேதி பிரதி வோ சத்தியன இங்க சொல்ந்திராங்கோட் இருக்கலாம் கவர் அங்க வேற மாதிரி எங்க ஒரு வெயிட் ஏத்தணும் ஓகே அது மாத்திரம் உண்மை அது போல பிறந்த குழந்த இருக்க அந்த பிறந்த குழந்தைக்கு தாய் எவ்வளவு தூரத்துக்கு கொடுத்திருக்காலோ அந்த குழந்தை அவ்வளவு புத்திசாலியா வரும் புட்டி பாலோ டின்னு கொடுத்தா அது அப்படிதான் இருக்கும் அதனால அந்த சின்னதுல எவ்வளவு தூரத்துக்கு பவுண்டேஷன் இருக்கிறதோ அதை பொறுத்து நீ இத பண்ணலாம் கூந்தல் உள்ள சீமாட்டி எப்படி வேணா போட்டு சட்டில இருந்த சஷ்டில விரதம் கருப்பை அர்த்தம் நமக்கு புரியற மாதிரி பேசுவோம் சட்டில இருந்தாப்பில் ஏதாவது இருந்தா தான் வெளியில வரும் கரண்டில் அந்த குழந்தை சொல்லிச்சு அம்மா நீ போயிட்டு வா பிரிட் இருக்கு குழந்தை கிடைக்கும் அதனால பார்க்கும் போது அஸ்திவாரம் என்ன வேதாந்த வேத வேதபூர்வம் இருக்கிறது அந்த வேத பூர்வத்தில் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒழுங்கா போய் நிறைய கோயில் அடி பிரதர்ஷனா பண்ணி அந்த கோயில் நின்று சலிச்சு அந்த இடத்துல சுத்தி பண்ணி பல சேவா பண்ணி எல்லாம் பண்ணின்னு வரும்போது இவர் மைண்ட் ரிஃபைண்ட் ஆகிறது அப்படி ரிஃபைண்ட் ஆகிற மைண்ட்ல இந்த ஞானம் வந்து உள்ளர போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஓகே அதனால என்ன செய்யணும் உபனிஷம் இந்தியாவுக்கும் போற இடத்துல இருக்கிறது கைலாசமான சொல்றதுக்கு போல இல்லன்னா உள்ளார விட மாட்டா அது போல திருப்பி ஒருத பாடி ஓவரால் செக் பண்ணிக்கும் உபாசன உபாசனை அதிகாரிகளுக்கு இந்த தியானம் தேவையில்லை சம்பந்த தேவையில்லை டைரக்டா நாலேஜ் ஓகே சோ கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிறது கிளாஸஸ் உட்கார முடியல அப்படி அவங்களுக்கு மெடிடேஷன் உட்கார முடியலன்னா அவங்களுக்கு கீழே என்னது அது அப்படின்னா நம்பர் ஒன் வந்து தபா தமஹா சமகா கர்மஹா தப தம சம கர்ம இங்க சம இல்ல சம சேர்த்துக்கோங்க ஓகே அதுல வந்து தவம் பாருங்க புது கேக் ஹாட் கேக் தவம் எங்க தவம் வச்சு படிச்சோம் நேத்தி காலம் தான் எனக்கு சுட சுட வந்தது இல்லையா அங்க என்ன சொல்றாரு தவ ாய ஈஸ்வர பிரணிதானி கிரியா யோகா அதுதான் இது ஓகே பியூட்டிஃபுல்லா இருக்கு ரெண்டு கனெக்ஷன் புரியுதுல எல்லா ஆச்சாரங்களும் நீ வந்து பேசு பிரிப்பேர் பண்றவரைக்கும் எல்லாம் ஒன்னா தான் இருக்கும் புரியா பேஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் சிரவண மனனு நிதி சாசனத்தில் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போடுவாங்க ஓகே யோகியத எல்லாருக்கும் யோகியதை வேண்டும் இனி ஆச்சார கிட்ட போனாலும் நீ என்ன கொள்கையில போனாலும் யோகியதை வேணும் புரியா அப்படி இருந்தா அவங்க சொல்ற விஷயம் கூட புரியும் நீ சாங்கியா யோகா கனாத மகிரி வைசேஷிகம் போனா கூட அங்க புத்தி புரியறதுக்கு உனக்கு வந்து சட்டன் எக்ஸசைஸ் வேணும் இல்லைன்னா முடியாது மீதி வந்து சண்டே கிளாஸ்ல கேட்டு தெரிஞ்சுப்போம் லைஃப் டிசிப்ளின் இஸ்இக்கு அதாவது உன்னுடைய மைண்ட் ஈக்குனாமிட்டி மைண்டா இருக்கணும் சமநில இருக்கணும் எந்த விஷயத்திலும் வாழ்க்கையில் அதிராத ஒரு வழக்கம் இதுக்கு ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்கணும் டிசிப்ளின் ஓகே டிசிப்ளின் இருக்கணும் ஒழுக்கம் தவம் இருக்கணும் நீ பயிற்சி பண்ணக்கூடிய விஷயம் முயற்சியோட பயிற்சி பண்ணி அந்த நீங்க என்ன தவம் இது என்ன தவம் செய்தாயோ அப்படி எல்லாம் என்ன தவம் முட்டி தவம் இடுப்பு தவம் இதெல்லாம் இந்த பெயின் வந்து தெரியாம தவம் வெரி சர்க்கிள் இருக்கிறது இப்ப நம்ம பண்ணி இருக்கிறது கூட தவன் தான் ஓகே அப்போ ஒழுக்கம் டிசிப்ளின் இருக்கிறது அதுல பகவானும் பகவான் தொடாத சப்ஜெக்டே கிடையாது ஸ்ரீ கிருஷ்ணா தொடாத சப்ஜெக்டே கிடையாது விகாரஸ்ய யுக்த சேஷ்ட கர்மசு யுக்த அவபோத யோகோ பவதி துக்கக ஏ அர்ஜுனா மாடரேஷன் இருக்கணும் யுவர் லைஃப் எப்படி இருக்கணும் மாடரேஷன் இருக்கணும் அப்படின்னு என்ன நடத்தோம் அதிக சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருந்திடக்கூடாது அதிகம் பேசக்கூடாது பேசாம இருந்திடக்கூடாது அதிகம் வேலை செய்யக்கூடாது என்ன சொன்னீங்க வேலை செய்யாம இருந்திடக்கூடாது ஓகே அப்ப எல்லாத்திலையும் நம்ம வந்து சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம் அளவா சாப்பிடுறது கஷ்டம் அதுவும் நமக்கு பிடிச்ச ஐட்டம் கேசரி வந்ததுன்னு வச்சுக்கோ சப்போஸ் அது மீடியமா சாப்பிடும் நாலு கரண்டி போடு அப்ப அவ ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க போடு சீக்கிரம் போடு சுகர் எனக்கு போடுதான் அவ அங்க போடவே மாட்டாவது சுகர் சுகர் சொல்லி கொன்னே போட்டு விட அதனால இவருக்கு சான்ஸ் கிடைக்கும்போதே ஒய் பக்கத்தில் சாப்பிட உட்கார மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோ அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் சாப்பிவா இருக்கணும் சைக்காலஜி டக்குன்னு வாழ்க்கை முழுக்க நீங்க எந்த சக்சஸ் இந்த மனுஷங்களை டீல் பண்றதுல சக்சஸ் அர்த்தம் மேனேஜ் நீங்க என்ன சொல்றாரு எதையும் அப்ப தவம் என்ன ஒரு சின்ன குழு கொடுங்க சின்ன குழு என்ன எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட தோணுது கேட்கக்கூடாது அப்படி நமக்கு பிடிக்கிறதோ ஒரு வார்த்தைக்கு தடாடா தடா அதனால பந்த் பண்ணு பந்த் பண்ணிட்டு எரிச்சலா பந்த் பண்ணிட்டு கூடாது இன்னைக்கு வேற விரதம் நீ வேற எடுத்து வந்திருக்க நீத்தோடு இருப்பா பாரு ஸ்மைல் பண்ணும் ஸ்மைல் பண்ண வெறும் முகம் மாத்திரம் ஸ்மைல் இல்ல இங்க புகையாம ஸ்மைல் பண்ணணும் சில பேர் விரதம் இருந்து பார்த்திருக்கேன் எரிச்சலா இருப்பாங்க இன்னைக்கு வேற விரதம் வர ஏகா தேசி அதுமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கா பாரு கன்வீனியன்டா இருக்கணும் எவ்வளவு தூரத்துக்குன்னா நீ சாப்பிடல கூட பரிமாற தெரியணும் சந்தோஷமா கொடுக்க தெரியணும் அது பேருத்தம் இந்த மாதிரி எரிச்சல் இல்லாம கம்ஃபர்டபிளா இருக்கிற பேரு தவம் நான் வந்து யாரோ சொல்லி செய்யறதுல நான் என்ன பர்ஃபெக்ஷன் பண்ணிக்கிறது தவம் பண்றேன் சோளிங்கர் மலை என்ன சொல்ல சோழிங்க போயிட்டு வரணும் வெயிட் குறைங்க சோழிங்கர் போயிட்டு வந்தா போறோம் ரெண்டு மலை ஏறிட்டு வரணும் எல்லா வியாதியும் போயிடும் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு தரமான உடம்பு வெயிட் குறைக்கும் நல்லா வெயிட் குறைக்கும் அதனால இது வந்து தவம் சுருக்கமா ஓகே இது பெரிய அலாபரேட் இருக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது அவங்க ஏதாவது சந்தை அந்த புக்க பார்த்துக்கோ சொல்லுவா அது போல தமகான் சொன்னா சொல்லுறேன் அந்த தத்துவ போத பார்த்துக்கோ சமகம் பார்த்துக்கோ குறிப்பா என்ன தமக புலனடக்கம் புலனடக்கம் ஓகே அந்த புலனுக்கு அடிமையா இடக்கூடாது பயன்படுத்த அடிமையா போயிடும் அதிகமா பயன்படுத்தியம் சீக்கிரமா பழுதடைஞ்சிடும் சீக்கிரமா போட்டேஜி யுவர் சென்சஸ் So I I am am the the the master of senses Thaaw, na I am the over the mind okay காமக்ரோதோ மாச்சரியம் அதெல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கணும் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதனுடைய கண்ட்ரோல் நாம இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு அதுக்கு முயற்சி பண்ணினா தான் நடக்கும் இல்லன்னு நடக்காது அப்புறம் என்ன கர்மா அனுஷ்டானம் கடமைகள் செய்யறது கர்மா ஓகே அந்த கர்மா எப்படி ஒரு கர்மா இருக்கிறது ஆக்சன் பண்ணினா அது சித்த ஓகே மெட்டீரியல் பண்ற கர்மாவே ஒழுங்கா பண்ணணும் இதெல்லாம் மெட்டீரியலா பண்றது அதோட அது வந்து வெறும் உனக்கு வந்து என்ன கொடுக்கும் ஏனு கொடுக்கும் புகழ் கொடுக்கும் இம்ப்ரூவ் ஆகும் ஆனா நமக்கு வேண்டியதுக்கு நீ காலையில செய்ய வேண்டிய கர்மத்தெல்லாம் என்ன செய்யணும் தலையில் அடிச்சுட்டு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கர்ம கர்ம இதுக்கு வேற வெடிச்சு கொட்ட வேண்டியிருக்கிறது அப்படி பண்ணா வடை வந்து வடையா வராதது ஓகே போண்டாவா வந்துடும் புரியுது ஒரேம் அதனால நீ என்ன செய்ய முதல்ல நமக்கு இயற்கையா வராது நீங்க வந்து டெலிபரேட்டா இது பகவானுக்காக செய்யறேன் பகவானுக்காக செய்யறேன் வெளியில சொல்ல வேண்டாம் பயிற்சி நினைச்சுப்பா அது வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கெல்லாம் தெரியக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லுவீங்க அப்படி பண்ண ஓகே எல்லாம் இப்படி காலையில இருந்து எல்லா வேலையும் பண்ணும் நம்ம சாதாரணமா பைக் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம் தொட்டு பண்றோம் நீ சாப்பிடும் போது உப்பு போடும் போது நினைச்சுக்கோ எல்லா வேலையும் அந்த கருமா ரிச்சுவல் ஆக்ஷன் ஆயிடும் ஸ்பிரிச்சுவல் ஆக்சன் ஆயிடும் அப்போ நீ வந்து ரிச்சுவலி ஆக்டிவிட்டியே வந்து மெட்டீரியல பண்ணின யூஸ்லெஸ் வெலோன்னு அர்த்தம் அதை செய்யாம இருக்கலாம் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஆனந்தமா ஈஸ்வர காரியமா செய்யணும் ஓகே அப்படி பண்ணினா நமக்கு என்ன வருது எப்படி அதுக்கு என்ன பண்ணணும் நீ ஈஸ்வர காரியமா பண்றியா பண்ணலான்னு எப்படி தெரியும் அந்த காரியத்தில் பற்று இருக்கக்கூடாது அந்த காரியத்திலிருந்து பலனை எதிர்பார்க்கலாம் நிபந்தனையோடு இருக்கக்கூடாது வரட்டும் வராம இருக்கட்டும் பகவான் எவ்வளவு கொடுக்காரோ கொடுக்கட்டும் கர்மன் கையில் இருக்கு அதுக்கு நிறைய மாதிரி வராது ஒவ்வொரு தடையும் நீ ஒரே மாதிரி தோசை போடுற ஒரு தடவை ஒரு மாதிரி வருது இன்னொரு தடவை வேற மாதிரி வருது ஏன் வருது கல் அரிசி இருக்கிறது மூடு இல்லைன்னா அதே தோசைய கருப்பாயிடும் பிகாஸ் எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு ஆசிரமத்தை கொண்டு வரேன் இன்னைக்கு எப்படி பண்ணிருக்காங்க நான் விஜுவலைஸ் பண்ணிட்டு வேண அந்த கிச்சன் ரூம் வரைக்கும் எனக்கு அது வந்து கர்மா ஒழுங்கா பண்ணு அவ்வளவுதான் என்ன வேதா வேதாண்டு வேதா சர்வாங்காணிஸ் இம்பார்ட்டன் அத்தியனம் அத்தியப்பனம் ஓகே வேதா இந்த இடத்துல சத் சங்கத்தை விடாத ஏதாவது நல்ல நூலை எடுத்தபடி நல்லவங்களோட சேர்ந்து ஓகே நல்ல நல்ல நூல்கள் எடுத்து படி ஓகே படிச்சுண்டு புரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் சர்வாங்காணி சிக்ஷா சந்தஸ் வியாக்கரணம் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் இப்படிலாம் இருக்கிறது எப்பயாவது சந்தர்ப்பம் படி ஓகே அந்த இது ருத்ரம் சமக்கம் எல்லாம் இருக்கிறது எங்கேயாவது சான்ஸ் இருந்து சாகரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சுடும் புரியுதா யாரர்கிட்டயாவது போய் உட்காந்து படி ஏற்கனவே தெரிஞ்சு மறந்து போச்சுன்னா திருப்பி எப்பயாவது திங்கக்கிழமையாவது சொல்லு வேலைக்கிழமை இங்க காலமரம் வந்து சொல்லு வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் இல்லாட்டி துருபிடிச்ச கை கத்தி மாதிரி இருக்கும் புத்தி அதனால இங்க வந்து இதெல்லாம் வச்சிருக்கோம் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நல்ல ஆனந்தமான நேரத்தில் வச்சிருக்கோம் நால் ஆறு வச்சிருக்கோம் ஓகே பிரம்ம முகூர்த்தத்துல வச்சிருக்கோம் அங்க வா ஓகே அதனால அது மா இந்த பிறவில நாம வந்து தவன் செய்வதற்கு இந்த ரகசியம் நமக்கு உதவி செய்யணும் பாஷ்யத்தில் உபனிஷத்துல இருந்து கோட் பண்ற இது வந்து உனக்கு கடவுள் பக்தி எவ்வளவு இம்பார்ட்டன் குரு பக்தி இம்பார்ட்டன் தேவ ததா குரவ ததா குரவ தசே கதிதா ஹியர்த்தாக தசித கதிதா ஹர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா அப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னா பகவானிடத்தில் உள்ள பக்தி போல பகவானிடம் பக்தி இருக்க வேண்டும் அதே போல குருவிடம் பக்தி வைத்துக் கொள்பவன் எவனோ அவனுக்கு இந்த உபதேசம் தள்ள தெளிவாக தெரியும் உபநிஷன் சொல்றது கோட் பண்ற அவளை சொல்லியிருக்கேன் நீங்க வந்து உங்களுக்காக சொல்லி எனக்காக சொல்லல இருக்கிறதா என்ன செய்யம் என்ன சொல்றது கர்மனகாண்பியும் பாபசிய கர்மனஹா மகாபாரதம் சாந்தி பருவத்துல இருக்கிறது ஓகே வியாசாச்சாரியார் என்ன சொல்றாரு யாருக்கு இந்த ஞானம் சித்திக்கும் அப்படின்னா பாபங்கள்லாம் நீங்கின ஒருவரிடத்து இந்த ஞானம் உற்பத்தி ஆகிறது பாபம் குறைய குறைய குறைய குறைய குறைய நம்ம அக்கவுண்ட்ல குறைய குறையதான் இந்த ஞானமே உற்பத்தி ஆகிறதுன்னு வியாசாச்சாரியார் சொல்றாரு ஓகே அதனால சமதம கர்ம தவம் இதெல்லாம் நமக்கு வேண்டும் இந்த பாபம் பொறுத்துதான் கடைசி கன்க்ளூஷன் பண்ண போறது உபனிஷத்து பாபம் போறது மோக் சர்வ தர்மான் பரித்தஜா போகணும் உபனிஷத்து சொல்லிட்டு போட்டு தீஸ்ட்ராமே சொல்லிவிடு கிருஷ்ணா அந்த ஞானத்துக்கு தன்னடக்கம் கர்வமின்மை இருக்கிறது அதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது என்னது சத்தியம் இது சத்தியம் ஓகே சத்தியம் இருக்கணும் சத்தியம் என்பது வாக்கு மனசு காயம் மூணு தெரியும் இருக்கணும் ஓகே வஞ்சனை சூது இல்லாம இருக்கணும் வஞ்சனை சூது இல்லாம இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு அதுக்கு பேரு சத்தியம் ஒண்ணு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் இது இல்லாம இருந்தா சத்தியம் அது இருந்தா சத்தியம் ஓகே எது இல்லைன்னா சத்தியம் அப்படின்னா வஞ்சனை சூது கயமை இல்லாம இருந்தா சத்தியம் நயேசு ஜிக்ம அன்றுத்தம் மாயாச்சு சொல்றது இல்லாதவர்கள் அந்த இந்த மாதிரி வஞ்சனை சூது உள்ளவர்களுக்கும் மெய்யறிவு உண்டாகாது ஓகே தெளிவா சொல்ல வேதாந்தத்தை மட்டும் ஏமாத்தவே முடியாது வேற எங்க ஏமாத்தி போயிடலாம் ஓகே வைகுந்தத்து கூட நீ பெரிய மாலை போட்டு எல்லாம் பெரிய கற்பூரம் இறக்கம் உள்ளவர் அவர் வைகுந்த பெருமாள் இருக்கா கொஞ்சம் இறக்கம் உள்ளவர் சரி ஒலையிட்டார் அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அவர் டிபார்ட்மெண்ட்ல விட்டுருவாருதான் அதனால இங்க என்ன பிரபலமான சத்தியமே ஜெயத்தே சத்தியமேவ ஜெயத்தே சத்தியம் தான் கிடையாது நீ இவன் சத்தியமா இருக்கிறதுக்கு முடியல அதனால இவர் சொல்றது நீ சத்தியமா இருந்து பாரு சத்தியம் ஜெயிக்கும் சத்தியமேவ ஜெயத்தை நான் சத்தியா தேவயானஹா ஏன கிரமந்த் காமகா எத்திர பிரம்ம நிதானம் அப்படி சொல்றது முண்டக உபநிஷத்தை முண்டக உபநிஷத்துல படிக்க போறோம் சத்தியமேவ ஜெயத்தை ரூபா நோட்ல போட்டிருக்கல இந்த எக்ஸ்பிரஸ்ல போட்டா சத்தியமேவ ஜெயத்தை போட்டு கண்ணக்கட்டி போட்டா காந்திஜி அந்த நோட்ல ஓகே பெருசா பெரிய ஆற பக்கத்தில் ஓகே சத்தியம் வந்து பொய்யாயிடுச்சு இப்ப அந்த சத்தியம் இல்ல இது வந்து முண்டக உபனிஷம் சொல்ற சத்தியம் ஓகே அதனால சத்தியம் தான் ஜெயிக்கும் பொய்மை வெல்லாது வெல்லாது உபனிஷத்தை திரும்ப சொல்றது கணக்கு பண்ணாலும் ஒரு நாள் வெளியில் வந்துதான் ஆகணும் உண்மை வந்து மறைச்சி வைக்க முடியாது எனக்கா ஒரு நாள் வெளியில வந்தோம் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா ஆத்மஜானத்தை அடையறதுக்கு பிரம்ம வித்தியை அடையறதுக்கு என்ன பண்ண ஒரு உருவகப்படுத்துமானது அந்த ஓமானப்படுத்துறது என்னன்னா கோமாதா கோமா குளமா பசு நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பசுவை அந்த பசுக்கு நாலு கால் இருக்கு மற்ற உடம்பு உருவங்கள் அது பசு தங்கிறதுக்கு ஒரு இது வேணும் அதுக்கு அந்த கோஷாலா இருக்கணும் இதுல கண்டிஷன் நம்பர் மற்ற அங்கங்கள்லாம் இருக்கணும் மூணாவது அந்த பசு தங்கறதுக்கு ஒரு சாலையம் இடம் வேணுமே வேணும் அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க பசு எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படி எல்லா இடத்துல இருக்குது திருமுள்ளை வாயில இருக்கிறது பசு வாங்கிக்க நம்ம ஊர்ல காசி விஸ்வநாத கோயில் இருக்கிறது பசு இருக்கிறது ஓகே பசு மாட்டு பொங்கலுக்காவது பசு பார்த்தீங்களோ இல்லையோ ஓகே கோமாதா பார்க்கறது ஆச்சரியம் அதில் தான் அந்த பார்சாரதி கோயிலுக்கு போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா போச்சு வள்ளல் பசு பெரும் வள்ளல் பசுலாம் பார்த்தோம் அப்படியே மடியில பால் கறக்குற பசுலாம் பார்த்தோம் மாம்பலத்திலே இருந்தா ஒண்ணுச்சும் பார்த்துக்க முடியாது ஆட்டோ தான் பார்த்துருப்போம் போகை கக்கீர ஆட்டோ வள்ளல் பரும் பசு இப்படியும் இவ்வளவு பெரிய மடியில் அப்படி கிடக்கு ஆனந்தமா ஆச்சு திருப்பாவை படிச்சுட்டு அந்த ஆண்டால பூஜை பண்ணிட்டு அது போனா பசு கிடைச்சது புண்ணியம் அது பசு பசு ரொம்ப புண்ணியம் நமக்கு வந்து பர்த் டு டெத் வரைக்கும் இந்த பசு ரொம்ப இம்பார்ட்டன் அந்த பசு கோஷாலா ரொம்ப ரொம்ப முக்கியம் கோஷாலா என்னது அப்படின்னா கோஷாலா வந்து சத்தியம் ஆயத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயத்தனம் ஷட்டு ஆயத்தனம் இருப்பிடம் இந்த சத்தியத்தினுடைய இருப்பிடம் கோஷாலா இருக்கிற இடம் சத்தியம் அங்க பசு இருக்கிற இடம் இருக்க அது சரியா இருக்கணும் அந்த சத்தியம் பசு இல்லைன்னா அந்த ஷெட்டு இல்லைன்னா அது என்ன பண்ணணும் நாலு காலில் ஓடி போயிடும் சத்தியம் இல்லாத இடத்துல சத்தியம் இல்லாத இடத்துல இந்த உபநிஷத்து தங்காது ஷெட்டு இல்லாத இடத்துல மாடு தங்காது கரெக்டா கோஷாலா இருந்தா மாடு இருக்கும் அது போயிடும் அதனால அது போல சத்தியம் யாருக்கு இருக்கிறதோ சத்தியம் அதனால சத்தியம் சொல்றது சத்தியம் பூர்வ பாகம் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா சத்தியத்துக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சத்தியம் நம்ம நாட்டுல வந்து பொய் பேசுறதுக்கு மாட்டாங்க பயப்படுவாங்க பொய் பேசுறதுக்கு சொல்லிட்டேன் அப்புறம் நீ பாத்துக்கிறது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்பலாம் இவன் எப்ப உண்மையை பேசுவான்னு தெரியாது பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே இருந்த புலவர் வேப்ப மரத்தை வேற தொட்டா கசுக்கும் பட்டைய தொட்டா காசுக்கும் இலைய தொட்டா கசுக்கும் இந்த வாயில் வச்சுன்னா காய தொட்டா கசுக்கும் இலைய நுனிய தொட்டா கசுக்கும் அது போல இவனை தொட்டா எல்லா இடத்துலையும் பொய் எப்படியாவது மெய் மறந்து சத்தியத்தை சொ அதுவும் பொ நினைச்சு சொன்ன சத்தியம் அதனால நாம என்ன பண்ணணும் வாக்குல கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்பயாவது வாக்கு கொடுக்கும் நீங்க யாருக்காவது வாக்கு கொடுக்கும்போது ஒரு தடவை சிந்திச்சு இரு சொல்றேன் இரு எட்டு மணிக்கு வரேன் வெயிட் வெயிட் எட்டு மணிக்கு வர முடியாது எட்டு மணிக்கு முடிஞ்சா வரேன் சேஃபான பதில் புரிய அப்படி உங்களுடைய வர்பல் முதல்ல வர்பல் விஷயத்தை கரெக்ஷன் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிங்க வாக்கு மனசு காயம் மூணும் கம்பைன் பண்ணிருக்கணும் உனக்கு தெரிஞ்சது பேசினா சத்தியம் இல்லை உள்ளத்துல இருக்கிறது உண்மை உண்மை சொல்றது தான் சத்தியம் உள்ளத்தில் இருக்கிறது உண்மை அப்ப நீ ரிசீவ் பண்றது உண்மையா இருக்கணும் ஓகே சத்தியமேக்கம் விசிஷிய சத்தியமேக்கம் விசிஷ்யே சொல்றது விஷ்ணு நீ ஆயிரம் அசுமேத யாகங்களுக்கு செஞ்சு அதை தட்டுல ஒரு தட்டில் போட்டு அந்த புண்ணியத்தை சத்தியத்தை மாத்திரம் ஒரு தட்டில் போட்டேன்னா எது நிக்க சத்தியம் தான் எல்லாரும் அவ்வளவு பெரிய ஆள் சாம்பிராட்டு பண்ணது அந்த மாதிரி ஆயிரம் அசுமேதாகத்துக்கு பலன் சத்தியம் பேசக்கூடிய பலன் போட்டா சத்தியம் தான் அவ்வளவு சத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யாருக்கு மந்த அதிகாரிகளுக்கு சொல்லப்படுறது எங்க இருக்கு பாருங்க இதுதான் மெயின் கேட்டு பாசே பஞ்ச் பண்ற இடம் இருக்குல்ல கேட்டு வெளியில கேட்டு அந்த கேட் இது சத்தியத்திலே ப்ராப்ளம் நமக்கு வாக்குலயே ப்ராப்ளம் வாக்குல ப்ராப்ளம் இருக்கும் போது ப்ராப்ளம் இருக்கிறதுப்பா சரி அப்ப இன்னைக்கு இந்த ஆர்டரும் நமக்கு வரிசையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உத்தம அதிகாரிக்கு ஞானயோகம் மத்தியம அதிகாரிக்கு உபாசன யோகம் மந்த அதிகாரிக்கு கர்மயோகம் அதே போல நம்முடைய வாழ்க்கையும் கூட டிசைன் பண்ணிருக்கிறது கர்மயோகம் கர்மயோக பிரதானம் வான பிரஸ்தா இருக்கவங்களுக்கு உபாசன பிரதானம் சன்னியாசிக்கு ஞான யோகா பிரதானம் ஒரு வார்த்தை சொன்ன பிரதானம் பிரதானம் அப்படின்னா என்ன அர்த்தம் சேர்த்துக்கணும் இத பண்ணி காணாம போயிடுவோம் ஒண்ணு கொஞ்சமா சரியா செய்ய வேண்டியது காலையில வரைக்கும் அந்த அப்படி கர்மயோகமா பண்ணணும் குட்டி இது கல்யாணம் பண்ணி ஓரளவுக்கு போகக்கூடாது சாதகர்கள் உன் குழந்தைக்கு ஒரு குழந்தை பண்ணணும் அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் சம்பந்தி அவத்துக்கிற அவந்தி இங்கு கூட்டிட்டு வர முடியாது நம்ம கிளாஸுக்கு நினைச்சு கவலை எப்பமே கவலை இப்ப என்ன கவலை ஒரு கவலை இல்லாதான் கவலை சன்னியாசிக்கு ஞானயோகம் மான பிரஸ்தாக்கு முழுக்க ஜபத்தில் ஈடுபடணும் ஜபம் பண்ண பண்ண பண்ண ஸ்லோ ப்ராசஸ் இது ஈஸியா மனசை கன்வின்ஸ் பண்ண முடியாது பண்ணி இதெல்லாம் நமக்கு பண்ணினா இந்த கேணோ உபநிஷத்தை பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணும் கேணோ உபநிஷத்தை அந்த மூணாவது அத்தியாயத்துக்கு போனோம் திருப்பி என்ன பண்ணும் இரண்டாவது அத்தியாயத்துக்கு போகணும் திருப்பி என்ன பண்ணும் அறிந்ததுக்கும் அறியாதக்கும் அப்பால உள்ள அறிபவன் நான் அந்த சைத்தன்ய பிரம்மன் முடிஞ்ச சமாப்தி இப்படியே உங்ககிட்ட யார் வராலோ அவளுக்கு நீங்க உபதேசம் பண்ணும் உங்ககிட்ட தேடி வருவா ஓகே நீங்களே போய் வாண்டா வருவாங்க உபநிஷத்து படித்த மாணவனாயி ஆசிரியனாயி நான் நிஷ்டையாக முடியும் அப்படி சொல்லி இந்த இது வந்து திருப்பி இது பண்ணுவான் என்ன பண்ணுவான் இந்த உபநிஷத்துல கண்டினியூஸ் பண்ணணும்ல ஒன்பதாவது மந்திரம் இருக்கா ஒன்பதாவது மந்திரத்தை படிப்பான் யோவா ஏதமேவம் வேதா பகத்திய பாப்மானம் அனந்தே சொர்க்கலோகே ஜே ஏ பிரதிஷ்டி ஜே ஏ பிரதிதிஷ்டி சோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அதிகாரித்தும் வரணும் ஓகே சரி அதிகாரித்தும் வரணும்னு என்ன செய்யணும் அதிகாரித்தும் வரணும் அவ்வளவுதான் அதுக்கான பிராக்டிஸ் நான் ஓகே சோ அதனால உபநிஷத்து பல இடத்துல பலவிதமா பேசுறது ஒரு இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸசைஸ் காமன் கிடையாது பேரம் கிடையாது எல்லாம் கிடையாது இன்னொரு இடத்துல உபனிஷத்து என்ன சொல்றது நல்லா குழந்தை நீ கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தை பெற்றுக்கோ அந்த குழந்தைக்கு நூறு வயசு இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு கல்யாணமாகட்டும் அப்படி உபனிஷம் சொல்றது இந்த கான்ட்ரடிக்டா இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கிறது அவங்க அவங்கள அந்தந்த உபனிஷத்து அதனால கர்மயோகத்தை ஒருவன் பிரம்மத்தை கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறானோ எப்படி புரிஞ்சுக்கிறான் அந்த ஒன்னு ரெண்டு புரிஞ்சுக்கிட்டானோ அந்த டீச்சிங் மெத்தட வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் ஏவம் ஏவம்னா இந்தி மேனர் இவ்வாறு உபனிஷத்து சொன்னபடி அப்படி புரிஞ்சு எப்படி புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மன் பண்ண கூடாதுன்னு அர்த்தம் நான் வந்து பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இங்க போய் நான் வந்து திருவண்ணாமலை உச்சியில போய் நான் வந்து பிரம்மன் மெடிடேஷன் பண்றேன் பிரம்மத்தை கேட்ச் பண்ணி கொண்டு வருவேன் அது பிரமேயம் கிடையாது அப்பிரமேயம் அது நீ தான் அப்படி இந்தி மேனர் ஏவம் இப்படி தட் பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி தது ஏவத் சபரிமலை காட்டுல மேல போயிட்டு பதினெட்டு படி ஏறணும் தத்துவம் அது மாதிரி படாத எல்லாம் போய் தத்துவம் அசி தது அசி இது மகா வாக்கியம் இது பிரதிபோதம் விதித்தம் மதம் பிரதிபோதம் மதம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சைத்தன்யம் தான் இருக்கிறது சைத்தன்யத்தை மிஸ் பண்ண முடியாது இவ்வாறு ஓகே கச்சதி அது வந்து இந்த கண்டுபிடிக்க முடியாது ஏன் அது பிரமேயம் கிடையாது அது நீ தான் அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் உள்ளது நடுவில் யாரு இருக்கா அறிபவர் இருக்கா அப்படி இந்த பிரம்மத்தை புரிஞ்சிட்டு என்ன ஆகும் பாப்மானம் அபகத்திய ஒரு சந்தோஷமா சொல்லி முடிக்கிறது உபனிஷத்து என்ன சொல்றது அடைந்தவனுக்கு என்ன நீக்கப்படும் எல்லா விதமான நீக்கப்படும் அர்ஜுனா எல்லாங்களையும் போக்குகிறேன் அப்படி என்ன பாபம் மூணு விதமான நமக்கு தெரிஞ்ச உலகம் பாபம் செகண்ட் பாபம் வேதாந்திரி பாபம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்சம்ரிய பாபம் புண்ணியம் வந்து பாபமாகும் அதை எங்க நம்ம இதுவரைக்கும் தானம் கொடுக்குறதா நிறுத்திடலாம் கொடுத்ததே இல்ல அதனால புண்ணியம் எப்படி பாபமாக புண்ணியம் உனக்கு நெக்ஸ்ட் பர்த் கொடுத்துரும் போருமே அது ஒண்ணு போருமே நமக்கு அந்த இருக்கும் சொல்ல எனக்கும தேன்ட் ஒரு மிகப்பெரிய பாபம் ஓகே செல்ஃப் இக்னரண்ட் அக்ஞானம் அதுதான் ஒரிஜினல் பாபம் இந்த ஒரிஜினல் பாபம் இக்னரன்ட் என்ன பத்தி தெரியாதது அதனால தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கேன் நான் அதை பத்தி அதெல்லாம் போக்கிடும் எப்படி இந்த பிரம்ம வித்யா புரிஞ்சுன்னா ததா வித்வான் புண்ணிய பாபா விமுக்தகா நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபயத்தி அப்படி சொல்றது பாப்மானம் புண்ணிய பாபம் அபகத்திய எப்படி போடுறது இந்த புண்ணிய பாபம் அபகத்திய எல்லாம் போன பிறகு நீங்கின பிறகு புண்ணியமும் பாபமும் போன பிறகு அஜானம் போன பிறகு சொர்க்கலோகை பிரதிஷ்டி பிரதிதிஷ்டதி ஓகே பிரதிதிஷ்டதி அவனுக்கு சொர்க்கலோகத்துக்கு போகிறது இனிது சொர்க்கலோகத்துக்கு போறதா இங்க சொர்க்கலோகம்ன்றது மோட்சம் ஓகே ஏன் அப்படி சொல்றோம் அதுல பின்னாடி வரக்கூடிய வார்த்தையா அதுக்கு சொல்றது அனந்த் அனந்த ஜேய அனந்தேனா எல்லையற்றது ஓகே இன்பினிட் சொர்க்கம்ன்றது இன்பினிட் பைனை அதெல்லாம் இங்க சொர்க்கம் கிடையாது உபநிஷத்து பின்னாடி வார்த்தையை பாரு முன்னாடி உபதேசம் பண்ண இங்க சொர்க்கம் சொல்றது நம்முடைய லாங்குவேஜ்லே ஜயே மிக உயர்ந்தது உயர்ந்தது கிடையாது அதுக்கு மேல உயர்ந்த லோகம் இருக்கிறது பிரம்ம லோகம் அதனால சொர்க்க லோகம் கிடையாது இருக்கிறது ஜெயே அப்படின்னா மோக்ஷம் அதாவது பிரம்மனிஷ்டா பவதி பிரம்மன்ிஷ்டி என்ன சொல்றது படிச்சே பழைய காலத்தில் உள்ளது கிடையாது சபாப்தி இது வந்து நடுல வரும் பிரதி திஷ்டத்தை கார்டு கண்டிப்பா உனக்கு மோட்சம் கிட்டும் கிட்டும் எப்படி கிட்ட கண்டால் மோட்சம் கிட்டும் ஐயனை கண்டால் தர்சனம் கண்டால் மோக் கிட்ட எந்த தரிசனம் வேதாந்த தரிசனத்தை கண்டால் மோட்சம் கிட்டும் அப்படி சொல்லி திருப்பி இந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை படிச்சு நாம முடிப்போம் கனேஷி தேஷித்தன பிரணப்பதம பிரைத்தயேஷி தாம்பீ சோத்தம் கவுதேவோயுன சோத்திரோ மனசோ மனோயகவாசம் சவு பிராணியாண சு அதிமுச்சியதீரா அமிர்தா பவந்தி ஓகே இப்போ இந்த உபனிஷத்து ரொம்ப அழகான உபநிஷத்து சாமவேதத்தை சேர்ந்தது சதுர்த்த கண்டத்தை உடையது நாலு விதமான அத்தியாயத்துள்ளது முதல் அத்தியாயத்துல ஒன்பது மந்திரம் இருக்கிறது இரண்டாவது அத்தியாயத்துல அஞ்சு மந்திரம் இருக்கிறது மூணாவது அத்தியாயத்துல பனிரெண்டு மந்திரம் இருக்கிறது நாலாவது அத்தியாயத்துல ஒன்பது மந்திரம் முடிஞ்சுது ஓகே சாமவேதம் ஓகே இதனுடைய பஸ்ட் ரெண்டு அத்தியாயத்துல உத்தம அதிகாரிக்கு சொல்லப்பட்டது மூணாவது அத்தியாயம் வந்து மத்தியம அதிகாரிக்கு சொல்லப்பட்டது நாலாவது கடைசி ரெண்டு மூணு ஸ்லோகம் வந்து மந்த அதிகாரிக்கு சொல்லப்பட்டு கடைசி மந்திர வந்து பலனை பத்தி பேசினது ஓகே இது அழகா எடுக்கும் கேன என்ற வந்ததுனால கேன உபநிஷத்து கேனேஷிதம் பத்தி பிரேஷிதம் வணக்கம் இந்த மாணவன் யாருன்னா இந்த சிஷியனும் மாணவனும் சில உபநிஷத்துல வந்து கதையெல்லாம் வரும் அந்த குரு பேர் எல்லாம் சொல்லுவான் இந்த உபனிஷத்துல குரு பேர் எல்லாம் சொல்லப்படலை குரு பேரு சொல்லப்படலை அது போல சிஷியனுடைய பேரு சொல்லப்படலை ஆனா ரெண்டு பேரும் நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது அந்த குரு வந்து வந்து சுரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு ஓகே சிஷியன் எப்படிப்பட்ட சிஷியன் நீங்களே சொல்லிடலாம் இந்த முதல் ரெண்டு அத்தியாயத்தில் இருக்க சிஷியன் எப்படிப்பட்ட சிஷியன் எப்படிப்பட்ட சிஷியன் எப்படிப்பட்ட சிஷியன் சம்பன அதிகாரிஷ்யா உத்தம அதிகாரிகா சொல்ல சாதன சதுஷ்டையை முடிச்சோம் அங்கோத்ய பிரம்மிச்சன் சொன்ன கொஞ்சமா அலர்ட்டாதம் கொடுக்க போற அதுக்கே அப்பவே முடி போயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால ஸ்ரோத்ய பிரம்மனிஷ்ட குருன்னு சொல்லியாச்சு அப்புறம் அதிகாரி சதுஷ்ட அந்த அதிகாரி ரெண்டு பேருக்கும் சதுஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் மந்தமா இருக்கிற ஆளு சோ இவன் என்ன கேட்டா தன்னுடைய கண்ணு காது மூக்கு வாய் இந்த உடம்பு சரீரம் மனசு பிராணன் இதெல்லாம் எப்படிப்பட்டது ஜம் தன்னை ஜம்னு உணர்ந்தவன் இதெல்லாம் ஜடம் இந்த ஜடத்துல தான் இந்த ஜடம் இந்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஜடம்னா என்னது டேபிள் மாதிரி தான் மனசு ஆமா எதுவுமே ஏறாதைய மனசுல புரிய புரியுதுல நிஜமாவே பார்த்தா இந்த டேபிள் எவ்வளவு சமானமோ சைத்தன்யம் அப்ப சைத்தன்யம் இங்க வந்து அதிகமா பிரகாசிக்கிறது வெளியில பிரகாசிக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாணவன் எப்படிப்பட்டவன் தன்னுடைய கண்ணு காது மனசு புத்தி இதெல்லாம் எனர்ட் ஜடம்னு தெரிந்து கொண்டா இப்ப எப்படின்னா சில ஸ்கூல் பசங்கள் வெரி அலர்ட்டா இருக்கும் பிரிகேஜி கொசு சுத்துறதுன்னா இங்க எதுக்கோ சக்தி இருக்கும் அப்படின்னு இந்த பேன் சுத்து லைட்டு சுத்துறதுனா இதனுடைய சக்தி எங்க இருக்கிறது இருக்கிறது இதனுடைய சக்தி இயங்கிறதுனா இதனுடைய சக்தி வெளியில அங்கேயோ இருக்கிறது அப்போ இவ மாணவன் கேட்கிற கேள்வி என்னன்னா இந்த த கேனேஷிதம் இது யார் இயக்கிறான் இதுக்கு அப்பாற்பட்ட அந்த தேவன் யாரு அப்படின்னு கேட்கிற இந்த கேள்வி வந்து இன்டைரக்ட் கேள்வி இன்டைரக்ட் கேள்விக்கு குரு எப்படி சொல்வாரு இன்டைரக்டா சொல்வார் விடா கண்டன் குடா கண்டன் மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஆள் வந்து பிரம்ம நிஷ்டன் சுரோத்ரிய குரு இன்னொரு ஆளு சாதனை சதோஷம் இவ கேட்ட உடனே அதே பதில் அதே நோக்குல சொன்னார் சரோத்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயத்து அப்படி பதில் சொல்லி முடிச்சாரு ஓகே சக்ஷு சக சக்ஷு சக்ஷுனுடைய சக்ஷு அப்படி அப்படிலாம் சொல்லி முடிச்சாரு அப்போ இந்த கண்ணுடைய கண்ணு கண்ணுட கண்ணுதும் இந்த கண்ணு பிரகாசம் பண்றதுக்கு எது இருக்கிறதோ ஆதாரமா இருக்கிறதோ அந்த சைத்தன்யம் தான் அது அப்ப சைத்தன்யத்துக்கு என்ன சொன்னோம் அந்த கான்சியஸ்னஸ் கண்ணை பிரகாசப்படுத்தி கண்ணில் பரவி கண்ணிற்கு அப்பாற்பட்டு வேறாக இருந்து கொண்டிருப்பது எதுவோ அது சைத்தன்யம் கான்சியஸ் வெளிச்சம் பிரகாசித்து இந்த கையை வெளிப்படுத்தி இந்த கைக்கு வேறாகவும் அப்பாற்பட்டும் இருப்பது எது வெளிச்சம் புரியுறதோ இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து கான்சியஸ் புரிஞ்சிடும் அது போல இந்த எல்லா இடத்துல என்னுடைய சைத்தன்யம் எப்படிப்பட்டது ஒவ்வொரு இந்திரியத்தையும் பிரகாசப்படுத்தி அந்த இந்திரியத்தில் பரவி அந்த இந்திரியத்திற்கு அப்பாற்பட்டும் வேறாகவும் இருப்பது எதுவும் சைத்தன்யம் இந்த கேள்விக்கு பதில் அவர் சொல்லிட்டார் ஓகே சொல்லிட்டு மந்திரம் இரண்டாவது மந்திரம் முழு உபனிஷத்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தேவையில இது வந்து ஸ்ரோத்ரிய அது வந்து ஆத்ம லட்சணம் அதனுடைய பிரயோஜனமும் பலன் என்ன முச்சியதா முச்சியத விடுபட்டவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன் ஆத்மா அனாத்மா பிரித்தது ஏதோ ஆத்ம ஜானம் இது வந்து ஆத்ம லக்ஷணம் ஆத்ம ஜானம் என்றது ஆத்மா அனாத்மாவை பிரிச்சு ஓகே அவன் இதிலிருந்து தன்னை பிரித்துக் கொண்டவன் அப்படி பிரித்துக் கொண்டவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவனுக்கு மோக் கிட்டும் என்ன மோக்ஷம் அமிர்தா பவந்தி மரணமற்ற சாகா உண்டாகும் மரணமற்ற சாகா உண்டாக்குவான் ஓகே மரணமற்ற நிலை வந்து பகவானை வேண்டி கூட பகவான கூட கொடுக்க முடியாது என்ன வேண்டும் நான் சாகாம வர மாத்திர கேட்காது வேற ஏதாவது கேள்வி பகவானாலே கொடுக்க முடியாது புரியுது பாடி எடுத்ததெல்லாம் ஒரு நாள் காலமாகணும் எல்லா பாடியும் ஒரு நாளே எவ்ரிபடி ஓகே அதனால அவதாரமானாலும் கூட போக முடியும் அப்படின்னா அமிர்த பவந்தி இங்க என்ன சொல்றது இவரு தான் சைத்தன்யம் பிரம்மஸ்வரூபம் அது அந்த ஸ்லோகம் எவ்வளவு இம்பார்டன் புரியுதுல எல்லா இடத்துலயும் வரும் அது அமிர்த பவந்தியா அதுல போக்கஸ் பண்ற ஸ்லோகம் அது அதனால பலன் சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு சரி இப்படி பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்களேன் தொட முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது சொல்ல முடியாது உனக்கு யாரும் சொல்லவும் முடியாது அப்ப கூட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்க அப்ப நான் வர்க்கமா வெயிட் பண்ணு எனக்கு சொன்ன ச்சி சொ அப்படி உனக்கு சொல்றேன் இந்த அ அவசரப்பட்டாத கொஞ்சம் உட்காரு பொறுமையாரு அதனால தாத் ஓகே இது வந்து வெரி இம்பார்ட்டன் சொல்லி தாத் ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் சொல்றது இந்த மூணாவது குறைஞ்ச பட்சம் ஒண்ணு ரெண்டு ஸ்லோகத்தான் மனப்பாடம் வச்சுக்கணும் அதுல வச்சுக்க வேண்டியது என்ன சொல்லுன்னா இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே okay. அது கொஞ்சம் உங்களுக்கு புரியற மாதிரி எழுதியிருக்கேன் நான் நினைச்சிருக்கேன் அது என்னன்னா எது எஸ் yes, நாலாவது மந்திரம் தது அந்நேவா விதித்தாத் தது அந்நியவ விதித்தாத் அது எப்படிப்பட்டது அறியப்பட்டதிலிருந்து வேறானது அறியப்பட்டதிலிருந்து வேறானது அந்த பிரம்மன் சைத்தன்யம் ஈஸ்வரா நீ எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியோ அதுல இருந்து வேறானது அந்த ஈஸ்வரா பிரம்மனை சத்தியத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஓகே நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டியோ எதை தெரிஞ்சுட்டியோ எழுத தெரிஞ்சுன்றியோ அது பிரம்மன் கிடையாது என்ன புரிஞ்சுக்கா எது தெரிஞ்சுன்றோ அது பிரம்மன் கிடையாது ஓகே அப்ப தெரியாதது பிரம்மனோ தது அவதிதா ததி அது அறியப்படாத இருந்து ஓகே நீ உனக்கு ஓ இப்ப எனக்கு பிரம்மன் தெரியல இப்ப கேன உபநிஷ சொல்லிக் கொடுத்துட்டீங்க ஏதாவது ஒரு பாறையில உட்காந்து ஜ பண்ணி விதோ பண்ணி கேட்ச் த பிரன் இனிமே பியூச்சர் பிகம் த பிரன் கிடையாது அறியப்படாத இருந்து அது வேறுபட்டது அப்புறம் வேற என்னதான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் இருக்கிறது ஒண்ணு தெரிஞ்சது இன்னொன்னு தெரியாதது ரெண்டுத்திலையும் முடியாது சொல்றீங்கன்னா வேற என்ன இருக்கு இன்னொன்னு இருக்க கொட்டாம்புலி மாதிரி ஒண்ணு இருக்க யாரு இந்த அறிஞ்சது அறியாதையும் ஒருத்தர் இருக்கான பார்த்துட்டு இருக்கான அந்த பகவான் பார்த்துக்க இப்பதான் சொன்ன அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆள் இருக்கான நீ இருக்கியா இல்லையா நீ இருக்க வைப்பு கேட்ட கேட்டு சொட்டுமா நான் டொனேஷன் கேட்டேன் கேட்டு சொல்றதுக்கு நீ இருக்கிறதுக்கு எப்ப எப்ப எழுப்புகளும் நீ இருக்கியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொன்ன அரிபவன் இருக்கிறான் அறிந்ததையும் அறியாதையும் அரிபவன் எவனோ அந்த அரிபவன் பிரம்மன் அப்படி எனக்கு என்னுடைய மூதாதையர்கள் சுசுரும பூர்வேஷாம் என்னுடைய பரம்பரையில சொல்லி கொடுத்த அதை சொல்லி கொடுத்திருக்கேன் புதுசா உப்பு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்க அதான் சொல்லி கொடுத்திருக்கேன் அஞ்சுல இருந்து ஒன்பது வரைக்கும் என்ன சொன்னாரு ஒரே மந்திரம் சேம் ரிப்பீட்டட் மந்திரம் என்ன சொன்னார் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொன்னாரு அதுக்கப்புறம் கரண அகோச்சரம் பிரம்ம பிரம்ம கரண அகோச்சரம் கரணம்னா இந்திரியங்களுக்கு அதை அகோச்சரம் அதை இந்திரியங்களால பிடிக்க முடியாது அந்த பிரம்மனை ஆத்ம சைத்தன்யத்தை பிடிக்க முடியாது எந்த தத்துவத்தை வாக்கினால் சொல்ல முடியாதோ ஏன வாக் அப்யூத்தியால் வாக்கானது விளங்குகின்றதோ புரிஞ்சுக்கோங்க தத்துவத்தினால் எந்த தத்துவத்தை வாக்கினால் விளக்க முடியாதோ வாக்கை எந்த தத்துவம் விளங்க வைக்கின்றதோ அதே தத்துவம் பிரம்ம தத்துவம் விதிவ அதை தான் சைத்தன்யம் தான் பிரம்மன் என்று உணர்ந்து கொள் தது ஏவ பிரம்ம பிரம்மத்துவம் வித்தி வித்தி அறிந்து கொள் பிரம்மத்துவம் பிரம்மமாக அறிந்து கொள் ஏவ அதை தான் எதை அந்த சைத்தன்ய கான்சியஸ் இருக்க அதுதான் பிரம்மன் தெரிஞ்சுக்கும் அதை தவிர நேத்தம் உபாசதே சாதகர்களாகிய மற்றவர்கள் உபாசனம் பண்ணுகின்ற வேற வேற உபாசன தேவதைகள் பிரம்மன் அல்ல ஏன் பிரம்மன் இல்ல ஏன் பிரம்மன் இல்ல அறிந்தது அறியாததுக்கு உள்ள விஷயத்தில் வந்துருது அதனால அது இல்லை அப்படின்னு புரிஞ்சு இது யாருக்கு சொல்லப்பட்டது முடிச்சவங்களுக்கு சாதன சதுஷ்ட முடிஞ்ச எல்லா தெய்வத்தையும் சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டு எதுக்கு சமுத்திரத்தில் போய் போட்டு இரிட்டேட் பண்றதுன்னு அர்த்தம் பண்றதுன்னு அர்த்தம் சாதன சதுஷ்டம் கும்பிடு அர்த்தம் திருசியமாகணும் இப்படி போனா அப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கணும் உனக்கு மான அவமானம் இருக்கிற வரைக்கும் சூடு சொரண இருக்கிற வரைக்கும் அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு பேசாத இருக்கிற வரைக்கும் பகவானை கையெடுத்து கொண்டோம் ஒன்னும் இல்ல திகம்பரனா ஆயிட்டேன்னு வச்சுக்கோ ஒன்னும் உபாசை தேவையில்லை அதுக்கு போயிட்டியோ போகலன்னு எனக்கு தெரியுது உனக்கு எப்படி தெரியுதோ அதனால இதெல்லாம் சொன்னார் அப்புறம் என்ன சொன்னாரு இந்த இரண்டாவது கண்டால வந்து அஞ்சு மந்திரம் இருக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன் மந்திரம் அஞ்சும் முத்து முத்தான கூட மிஸ் பண்ண முடியாத மந்திரம் அப்படி சொல்லியிருக்காரு குரு ரொம்ப பொறுப்பான குரு அவரு தன் சிஷியன் வித்திராசுரன் மாதிரி போயிடக்கூடாது நான் ஒண்ணு சொல்ல எப்பவுமே நம்ம ஒண்ணு சொல்லும் இன்னொன்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது நாங்க இப்ப ஒரு டீலிங் பண்ணோம் பேசினேன் அதனால குரு எங்க அப்படி செக் பண்றான் அந்த மாதிரி போடுற போட்டுட்டு இங்க பாரு நீ வந்து இத தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்னா நீ தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் ஓகே அதனால நீ கரெக்டா புரிஞ்சிருக்கியா புரியலையான்னு கேக்குற குரு சிஷிய வாதம் எப்படி இருப்பாருங்க சோ சோ இங்க என்ன சொல்றான் எதி மன்னசே சுவேதி நீ வந்து பிரம்மனை தெரிஞ்சுன்னு கருதினா பிரம்மனை தெரிஞ்சுக்கல ஓகே மற்ற இடத்துல பிரம்மனை பார்த்தேன்னு சொன்னா பிரம்மனை பார்க்கல அர்த்தம் அப்ப நீ என்ன பண்ணும் மீமாம் பண்ணணும் கிடையாது பண்ணணும் பூஜ்ஜிய விசாரம் பண்ணணும் என்கொயரி பண்ணணும் சொல்லிக் கொடுத்ததான் என்கொயரி பண்ணு பண்ணு அப்படி சொன்ன அப்படி ஒரு உடம்ப அப்படி சிலிருந்து யார் சிஷியன் ஓய் குரு எனக்கு கூட தெரியும் அப்படி நான் சொல்லட்டமா சொல்ல பார்ப்போம் நான் என்ன சொன்னேன் சொல்ல பார்ப்போம் சொல்றா பாரு அகம் சுவேதை ந அகம் நான் வேதை நான் ஊ வேத்த வேத நான் இந்த பிரம்மனை நன்கு அறிவேன் என்று கருதவில்லை நான் பிரம்மனை அறியவில்லை என்றும் கருதவில்லை நான் அறிகிறேன் நான் அறியவில்லை சபாஷ் அப்படி புதுல தர்றாரு சரியான குரு சரியான அவரு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாரு அதனால அதுக்கப்புறம் எவ்வளவு நக எக நேதூ இதுல நிறைய வந்து எல்லாம் போட்டு கூடாது இன்னொரு இடத்துல நக போட்டுக்கணும் அது வந்து நம்முள் நம்முக யாரும் பிரம்மனை அறியவில்லை என்று நான் கருதவில்லை நம்முள் யாரும் பிரம்மனை அறியவில்லை என்று நான் கருதவில்லை நக எக வேத அண்டு அறியவில்லை வேதனை அறிகிறேன் நம்முள் யாரும் அந்த பிரம்மனை அறிகிறேன் என்றும் அறியவில்லை என்றும் கருதவில்லை ஓகே ஒ ஒரு இடத்துல ஒரு மாதிரி போட்டுக்கணும் நான் சொன்ன மாதிரி யார் அறிந்துள்ளானோ அவன் அந்த பிரம்மத்தை அறிந்தவன் ஆவான் எப்படிய சவால் சுட்டு போயிட்டு போயிட்டு வா வேண்டியது இந்த பிரம்ம வித்யாவை சொல்ல யம் பிடிக்கும் பொழுதே சைத்தன்யா இருக்கிறது தெரிந்து இல்ல இல்ல சூன்யத்துக்கு சாட்சியா இருக்கிற ஒரு விருத்தி இருக்கிறது எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற ஒரு விருத்தி இருக்கிறது சூன்யம் சொல்ற விருத்தி இருக்கிறது அந்த விருத்தி அதெல்லாம சைத்தன்யம் அப்படி சொல்றது அதனால இந்த சைத்தன்யிருந்து வெளிப்படுகிறோ அந்த எண்ணங்கள் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அவன் அப்படி புரிந்து கொண்டவன் மாத்திரம் போராது எப்படி இருக்கணும் ஆத்மனகா வித்தியே வீரியம் இங்க ஆத்மநகன்றது ஆத்மா இல்ல மனம் எப்படிப்பட்ட மனம் விந்தத்தை வீரியம் பலமான மனசு இருக்கணும் பலமான மனசு சாதன சதுஷ்டயம் பிடிச்ச மனமா நற்பண்புகளா இருக்கணும் அதம்பித் தம்பித்துவ இல்லாம இருக்கணும் அப்படிப்பட்ட மனம் எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வச்சு என்ன செய்வோம் வித்தியாணத்தினால் எவ்வளவு இதை போய் கன்ஃபியூஸ் பண்ணி பல மதத்தை உருவாக்கியிருக்க புரியல பாருங்க அமிர்தம் அவனுக்கு மோட்சம் அடையப்படுகிறது ஓகே இப்படி இப்படி வராதவன் என்ன செய்யுது இப்படி ஒரு வகுப்பு ரூம் இருந்து சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இருந்து சாஸ்திரமும் இருந்து இல்லையா புரியறதுக்கான ஒரு சான்ஸும் இருந்து இன்ட்ரெஸ்டோ இருந்து கிளாஸ்ல உட்காறதுக்கான பொறுமையும் இருந்து நல்ல குடும்பத்திலையும் பிறந்து வகுப்புக்கு வராதால என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இக்க அவ தீச்சே அத சத்தியம் அஸ்தி இப்படி அறிந்து கொண்டவருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும் நான் தேத் மகத்தி வினஷ்டிகி மகத்தி வினஷ்டிகி இப்படி ஒரு அமிர்தம் கிடைச்சும் நீ பயன்படுத்திக்கல இந்த மனுஷ பிறவியை நீ பயன்படுத்தலைன்னா பிரயோஜனம் இல்லப்பா அர்த்தமே இல்லை நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமே இல்லை அதனால நீ இந்த மனுஷ வாழ்க்கைக்கு வேண்டியது என்ன மனுஷ வாழ்க்கைக்கு வேண்டியது செய்யணும் அணில் மாறி காக்கா மாதிரி மற்ற அனிமல்ஸ் மாறி அதுதான் செத்து போறது அதே வாழ்க்கையை வாழ்க்கை மனுஷ ரூபம் உனக்கு அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பெஷல் நிகிதம் குகாயம் அந்த சைத்தன்யம் பெருமான கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சது அப்புறம் பன்னிரெண்டாவது மந்திரம் வந்து மூணாவது கண்ட வந்து யாருக்கு மத்திய கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு ஹெவியா இருக்குன்னு சொன்ன கதை ஜாலியா போச்சு ஸ்கோர்லாம் அடிச்சான் டக்குலாம் அடிச்சுட்டு வந்தான் ரெண்டு பேரும் டக்கு அடிச்சுட்டு வந்தான் ஒரே சந்தோஷமா போச்சு ஓகே அதுக்கப்புறம் இந்திரன் அனுப்பிச்சுவாங்க இந்திரன் வந்து மொழி மொழி மூச்சான் அப்புறம் வந்து சரஸ்வதி உமாதேவி பிரசண்டமான பிரில்லியன்ட் லைஃபோட ஒன்னு உமாதேவி கிட்ட இவன் வேண்டான் அவன் சிஷியனானா அதுக்கு பிறகு உமாதேவி குருவானா இவன் கேள்வி கேட்டான் அந்த பிரம்மன் யாருன்னு அந்த எக்ஷன் நீ ஜெயிச்சிய அந்த ஜெயிப்பு கெலிப்பு கெலிப்பு இல்ல அது பிரம்மா கெலிப்பு அதனால ஜெயிக்கிறையோ எப்பெல்லாம் வெற்றி அடையிறோ அதெல்லாம் ஈஸ்வர ஈஸ்வர ஈஸ்வர அதனால தான் இதுல நம்ம கடைசி என்ன சொல்லுவோம் காயினா மனசு நல்ல பிரேயர் அது பியூட்டிபுல் பிரேயர் மனசுனால செய் வானால செய்யதோ தெரிஞ்சு செய்யறதோ என்னுடைய சுபாவத்துல செய்யதோ இல்ல அடமண்ட திமிர்த்தரமா செய்யுதோ எல்லாமே உனக்கு தான் அதனால நீ என்ன பண்ணும் திமிர்த்தனமா பண்ண ஏகப்பட்ட தப்பான பலன் கிடைக்கும் அந்த பலன் உனக்கு கொடுத்துட்டேன்னா உனக்கு கஷ்டமாயிடும் அதனால எனக்கு திமிர குறைச்சிடும் உன் நன்மைக்காக நீ எனக்கு என் திமிர குறைச்சிடும் அதனால அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அதனால இதுல சவால் பகவான் கிட்ட இருக்கிறது இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் உபாசியம் பண்ணு பிரம்மஸ்துதி பண்ணின பிறகு உபாசனம் பண்ணி மூணு விதமான உபாசனை என்ன உபாசனை ஆதி தெய்வ உபாசனை ஆத்தியாத்ம உபாசனை குண விசிஷ்ட உபாசனை சொல்லி அந்த உபாசனை பண்ணி பாரு இல்லாட்டி கிளாஸ்ல சொல்லிட்டு தியானம்னு ஒரு சீடி போட்டிருக்காரு அதை வாங்கி படிச்சு அந்த தியானத்தையாவது உட்காந்து ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணு இப்ப ட்ரை பண்ண தான் மானப்பிரசத்துல உட்கார முடியும் நான் டைரெக்டா மானப்பிரசத்திலே பாத்துக்கிறேன்னு என்ன, கொஞ்சமாவது உட்கார்ந்து பழகணும் விட சொல்ல ஒரு பத்து நிமிஷம் உட்காரு அந்த சூரிய நமஸ்காரம் கொஞ்சம் செய்ய பாடி இதெல்லாம் பண்ணிக்கோ இதெல்லாம் பண்ணிட்டு சார் அப்செக்ஷன் அப்படி சொன்ன சதுர்த்த கண்டால எழுந்துருச்சு நீங்க உபநிஷத்தை டீச் பண்ணுங்க பிளீஸ் இவ்வளவு நேரம் என்ன பண்ணின அவனுக்கு சில வேல்யூஸ் எல்லாம் சொன்னாரு என்ன சொன்னாரு தவம் தமகா சமகா கருமா சொல்லி சத்தியம் ஆயத்தனம் இதெல்லாம் ஷெல்டர் வந்து சத்தியம் சத்தியம் இருக்கிற இடத்துல தங்கும் பசு இருக்கும் தங்கும் இடத்துல ஓடி போயிடும் சத்தியம் இல்லாத இடத்துல இந்த இது ஓடி போயிடும் உபநிஷத்து கேட்டனா கூட தங்காது வெரி வேல்யூபுள் ரொம்ப இம்பார்ட்டன் நமக்கு அது எப்படியாவது கஷ்டப்பட்டு கடைசியில உபனிஷத்து கடைசி மந்திரம் என்ன சொல்றது போது மந்திரம் என்ன சொல்றது மந்திரம் என்னடி கார்டு மூட்டு வழியில உட்கார்ந்து தரையில உட்காந்து கூடாமதி மோக் சர்வ நிச்சயம் இதோட நாம முடிப்போம் பூர்ணமத பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹ